வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கீர்த்தனா மனிதனுடைய வலிமையை அழிப்பவை அச்சம் கவலை நோய் என மூன்றாகும் ஆம் மனிதனுடைய வலிமையை அழிப்பவை அச்சம் கவலை நோய் என மூன்றாகும் என்கிறார் வீப்பல் நன்றி வணக்கம்